மனிதரை பிடிப்பதற்காய் நம்மை அழைத்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மீனவன் பிஷர்மேன் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் இருபத்தி ஓராம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீடருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்திய விவரமாவது சீமோன் பேதருவும் சிதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூராகியன் ஆத்தான் வேலும் செபிதேவின் குமாரரும் அவருடைய சீடரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சிமோன் பேதில் மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே உடனே வருகிறோம் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை விடியர் காலமான போது நின்றார் அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே சாப்பிடுகிறதற்கு ஏதாகும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதிரவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சியோன் பேதவுடனே தான் ஆடை இல்லாதிருந்தவன் ஆடுபடியால் மேற்சட்டையை கட்டி கடலிலே குதித்தான் மற்ற சீடர்கள் கரைக்கு ஏறக்குறைய முழு தூரத்தில் இருந்தபடியினால் படவில் கொண்டே மீன்கள் உள்ள வலியை வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்து இறங்கிய போது கரி மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதிர படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை இயேசு மறைத்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீடருக்கு அருளிய தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் இன்றைய மனப்பாட வசனம் மத்திய நான்கு என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் Follow me, I will make you fishers of men. பிடிப்பதில் சிறந்து விளங்க ஒரு மீனவனிடம் காணப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் நாம் இன்று பார்ப்போம் அவைகளை அப்படியே ஆத்து ஆதாயத்திற்கென்று நாம் மாற்றிக்கொள்ளலாம் முதலாவதாக மீனவன் மீன்களை தேடிச் செல்ல வேண்டும் அதுபோல ஆத்தும் செய்ய விரும்புவோர் பாவிகளை தேடி அவர்கள் இருக்கும் இடத்திற்கே செல்ல வேண்டும் அவர்கள் நம்மை தேடி வரட்டும் என்று நாம் காத்திருக்க கூடாது பாவிகளை சந்திக்க இயேசு தாமே பரத்திலிருந்து வந்தார் அது மட்டுமல்ல பரத்திலிருந்து யுகத்திற்கு வந்த பிறகும் பாவிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்தார் பெஸ்டிவல்ஸ் ஆங்காங்கே நடைபெற்ற வைபவங்களுக்கு போனார் பியூனரல்ஸ் ஆங்காங்கே நடைபெற்ற அடக்காராத போனார் சீஷோஸ் கடற்கரை போனார் கிரேவியார்ட் கல்லரை தோட்டங்களுக்கு போனார் அவர்களை சந்தித்தார் பார்த்து அவர் கொடுக்கிற பிரதானமான கட்டளை புறப்பட்டு போங்கள் கோ உன்னுடைய நண்பர்களிடத்திலே போய் கடவுள் உனக்கு இறங்கி செய்ததையெல்லாம் சொல்லு என்றார் லூகாவிலே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அல்லது ஆங்காங்கே இருக்கிற சந்தைகளிலும் ஆங்காங்கே இருக்கிற தெருக்களிலும் வேலிகள் அருகிலும் நீங்கள் போங்கள் என்று சொன்ன மார்க்குவிலே உலகமெங்கும் நீங்கள் சருவ சிருஷ்டிக்கும் நட்செய்தியை அறிவிக்கும்படி புறப்பட்டு செல்லுங்கள் என்றார் அது இயேசு கிறிஸ்து தம்மை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் அவர் ஒருபோதும் வெட்கப்படவில்லை பிலிப்பிய இரண்டாம் அத்தியாயத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மானிட சாயலானார் பிள்ளைகள் சதையும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே சதையும் இரத்தமும் உடையவரானார் பாவிகளை மீட்க வந்த இயேசு பாவிகளின் சிநேகிதன் என்ற பட்டப்பெயரையும் பெற்றுக்கொண்டார் அவரை பின்பற்றிய பவுலும் ஆகையால் தான் சொன்னான் சிலரை ஆயிலும் ரட்சிக்கும்படி நான் so that I may win SOME இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ராக்லாண்ட் ஐயர் ரிங்கல் தோபே போன்ற மிஷினரிகள் தங்கள் தொப்பிகளில் கஞ்சியை வாங்கி கொடித்துக் கொண்டு சாலையோரங்களிலும் திண்ணைகளிலும் குளிரில் படுத்துறங்கி இந்தியாவின் ஏழை மக்களோடு ஏழைகளாக வாழ்ந்து அவர்களை ஆதாயப்படுத்தினதால் அன்றோ இன்று நம்மில் பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நமது அந்தஸ்தை சோகாலு பிரிஸ்டீஜை நாம் கவனியாமல் அதை களைந்து வைக்க வேண்டும் மூன்றாவது ஆத் மாதாயகன் ஒரு மீனவனை போலவே தனது திறமையில் தனது தொழில்நுட்பத்தில் வளருவதில் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டும் அண்ட் ட்ரைட் இதற்கு கண்வெளிப்பு வேண்டும் கடின உழைப்பு மிகவும் அவசியம் சீமோன் பேதிருவை பாருங்கள் ஒன்றும் கிடைக்காத நிலையிலும் சோர்ந்து போகாமல் ராமுழுவும் அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தான் இதுதான் கடின உழைப்பு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலைகளை போட்ட வலை கிழியத்தக்கதாக ஏராள மீன்களை அவனால் பிடிக்க முடிந்தது அப்படியே நாமம் கூட திருவசனத்திலிருந்து ஆத்தும ஆதாயத்திற்கு தேவையான புதிய புதிய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆத்தும ஆதாய கலையில் நாமம் சிறந்து விளங்குவோம் மிஷினரி சரிதைகளை அதிகமாக வாங்கி வாசியுங்கள் கடினமான பாறை போன்ற நிலத்தில் கூட அவர்கள் விடாமிச்சியோடு நின்று எவ்விதமாக திருச்சபைகளை நெருங்கினார்கள் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது அநேக நடைமுறை படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்த போது மற்ற படகில் இருக்கிற பிற மீனவர்கள் தங்களை தங்களுக்கு உதவி செய்ய வரும் பொழுது அவன் அப்பொழுது இரண்டு படகுகள் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள் இதுதான் பிளஸிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இன் த காஸ்பல் ஒர்க் ஒருவர் தனியாய் செய்வதை விட இருவர் அல்லது பலர் ஒரு மனதோடு கூடி ஆத்மாதாயம் செய்யும் பொழுது அறுவடை பன்முடங்காய் பெரிதாகும் உபாகம முப்பத்தி ரெண்டு முப்பதிலே ஒரு கணக்கு இருக்கிறது தெரியுமா ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் இருவர் இரண்டாயிரம் பேரை அல்ல பதினாயிரம் பேரை துரத்துவார்களாம் இது வேணிற்கால விடுமுறையின் நாட்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சென்று பிரியமானவர்களை நற்செய்தி அறிவியுங்கள் ஆத்துமாதாய பயிற்சியும் மிஷினரி பாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல முகாம்களுக்கு சென்று நீங்கள் பலனடையுங்கள் சகோதரி சாரால் நவரோஜி அழகான ஒரு பாடலை ஏற்றினார்கள் அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம் ஆத்தும பாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம் என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இது ரட்சி பின்னாள் இது மீட்பின் இது அறுவடையின் காலம் இந்த நாட்களிலே உண்மை பின்பற்றி வரும்படி நீர் பயில் காட்டி அழைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆனாலும் கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தோம் ஆண்டிற்கு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரையாவது உங்களுடைய கிறிஸ்துவின் பாதத்தண்டைக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்காத எங்களுடைய குற்றத்தை எங்களுடைய பாவத்தை எங்களுடைய நிர்விசாரத்தை நீ எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பாவிகள் எங்களிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி சும்மா உட்கார்ந்தராதபடி நாங்கள் அவர்களை தேடி சென்று அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் தோள்களிலே கரங்களை போட்டு அணைத்து கொண்டு பாவிகளின் பாணியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நேரி உதவி செய்யும் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே எங்களுடைய வாழ்நாட்களிலே தினமும் ஒரு நபருக்காவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த தீர்மானத்திற்குள் அந்த ஒரு நடைமுறை செயலாற்றத்திற்குள் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் வீணாக கழித்த நாட்கள் போகட்டும் இனி வருகிற காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக அறுவடை நிறைந்த ஒரு காலமாக இருக்கட்டும் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் இருவன் பதினாயிரம் பேரை துரத்துவான் என்று சொன்னீர் எல்லாரோடும் எந்த சபையை அவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கரங்கோத்து ஒரே அறுவடை ஆண்டவருக்கு நாங்கள் அறிக்கட்டுகளை சேர்க்க நீர் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்